प्रपन्न कृष्णाय कर्मण्य ம் பிரபித்தய தோத்தவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம சர்மிய விம்சாந்தி பார்த்த भगवान श्री कृष्णर அர்ஜுனன் தன்னை ஞானியாகவோ இல்லை ஞானத்துக்கு தகுதி இருக்கிறதாகவோ நினச்சிருந்தாலும் உலக க்ஷேமத்துக்காக வேண்டி உலக நன்மைக்காக வேண்டி எல்லோரும் சரியான வழியில் வாழறதுக்காக வேண்டி கடமையை செய்து ஆகணும் அப்படிங்கிறத வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் அந்த பகுதியை தான் படிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு லோக சங்கிரகம்னு பேருன்னு பார்த்தோம் கடைசியாக சொன்ன ஸ்லோகத்தில் இந்த ஜனங்களையெல்லாம் நான் குழப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு தலைவன் இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு எந்த வேலையை எப்படி செய்கிறது ஒரு லீடர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் இப்போ நேரிலையே பார்க்குறோம் நிறைய அனுபவபூர்வமாக பார்த்துட்டுருக்கோம் ஒரு சரியான தலைவர் இல்லைன்னா அந்த தலைவருக்கு கீழே பணி செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் யார்கிட்ட எதை கேட்கறதுன்னு தெரியாது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒருத்தர் எடுக்கணும் இல்லையா அந்த விஷயத்தில் குழப்பம் வந்துடும் ஜனங்களுக்கு அப்படிங்கிறத தான் கடைசியாக பார்த்த இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணார் நான் வேலை செய்யலைன்னா என்னை பின்பற்றக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் எப்படி எப்படி வேலை செய்யணும் எந்த வேலையை செய்யணும் எப்படி செய்யணும் யார்கிட்ட என்ன பேசணும் ஒரு விவசாய இல்லாமல் போயிடும் ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாயிடும் குழப்பம் அதிகமாயிடும் சொன்னார் இப்போ இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் பகவான் பொதுவாக ஞானிகள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி பேசுகிறார் ஹே பாரதா அர்ஜுனா அவித்வாம்சகா கர்மணி சக்தாக யதா குர்வந்தி யதான்னா எப்படி அவித்வாம்சாக அஜ்ஞானிகள் அதாவது ஜீவாத்மாவை பற்றியும் தெரியாது பரமாத்மாவை பற்றியும் பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும் உலக சுகம் அனுபவிக்கணும் அதுக்காக படாத பாடுபடுறாங்க நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்னா ஆன்மீக காரியங்களை ரொம்ப ஆசையோடு செய்கிறார்கள் அதுலையும் பலனை விரும்புகிறார்கள் கடவுளுக்கு நான் இதை பண்ணினா எனக்கு அவர் பசுமாட்டை கொடுப்பார் எனக்கு வீட்டை கொடுப்பார் மனைவியை கொடுப்பார் குழந்தையை கொடுப்பார்னு ரொம்ப ஆசையோடு பண்ணுறாங்க கர்மணி சக்தாக ஃபலேஷுவி சக்தாகு சொல்லணும் வேலை செய்கிறதுனே ஈடுபாடு இருக்குது ஆனால் வேலையினுடைய பலனில் தான் ரொம்ப ஈடுபாடு இருக்குது விட செயலின் பலனை அனுபவிக்கிறதுல தான் எல்லாருக்கும் ருச்சி இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா உரிமைக்கு போராடுவோங்கிறாங்க கடமைக்காக போராடுவோம் நம்ம பொறுப்பான வேலையை செய்யணும்னு யார் போராடப் போகிறார்கள் ஆகவே உரிமைக்கு போராடுகிறார்களே தவிர எல்லோரும் கடமையை செய்யுங்கள் என்று அதற்காக போராடக்கூடிய ஜனங்கள் குறவு தானே வேலை செய்யணுன்னா கஷ்டமாக இருக்குது சுகம் அனுபவிக்கணும்னா ஆனந்தமாக இருக்குது இது பகவான் பொதுவாக சொல்கிற அர்ஜுனா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பலனை உலக சுகத்தை அனுபவிக்கணும் உடம்பு மூலமாக புலன்கள் மூலமாக இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை நிறைய இருக்குது அதனால் அவங்க ரொம்ப அட்டாச்சாக ஒர்க் பண்ணுகிறார்கள் பலனை மனசில் வைத்து வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அறிவுள்ளவர்களுக்கு இருக்குங்கிற குறியாத் வித்வாம்ஸ்ததா சக்தா ததா எப்படி யதா அவங்க எப்படி பற்றோட செயல் புரிகிறார்களோ பலனில் ஆசை பற்றோட செயல் அப்படி அறிவாளியானவன் வித்வான் ஞானியானவன் தன்னை யாருன்னு உண்மையை புரிந்து கொண்டவன் கர்மயோகத்தை செஞ்சு ஞான அடைஞ்சு மோக் புரிந்து கொண்டவன் ஞானியானவன் என்ன பண்ணணும்னா லோகசங்கிரகம் சிக்கீ ருஷுஹு மக்களுக்கு நல்ல வழியை கா காட்டணும் அவர்களுக்கு எப்படியாவது நல்லதை சொல்லணும் அப்படிங்கிற ஆசையோடு அது அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனாலும் அவர்களை நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட வேலை செய்யணுங்கிறார் லோகசங்கிரகம் சிக்கி ரிஷு அப்படி வித்வானு அறிவாளியானவன் அசக்தகா வேலையோ வேலை செய்கிறதோட பற்று அபிமானம் இல்லாமல் லோகசங்கிரகம் சிக்கி செய்ய விரும்பி கர்ம குறியாத் அவன் வேலையை செய்யணும் லோகசங்கிரகம் குரியாத் அப்படியும் போட்டுக்கலாம் லோகசங்கிரகத்தை பண்ணணும் கருத்தும் இச்சுகு கர்மத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பலன்லையோ செயல்லையோ விருப்பம் இல்லாட்டாலும் மக்களுக்காக வேண்டி ஆசைப்பட்டு பொறுமையா அவர்களை நல்ல வழியில் திருப்புறத்துக்காக பொறுப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறார் இது ரொம்ப அழகான முக்கியமான ஸ்லோகம் சமூகத்தில் அறிவுள்ளவர்கள் தங்களுக்கு சமூகத்தினால ஒரு நன்மை இல்லைன்னாலும் கூட சமூகத்துக்கு சேவை செய்யணும் தர்மமான வழியில் இறைவனை சார்ந்து ஆன்மீக ரீதியாக பண்ணணும் சும்மா இந்த பொருளியல் வாழ்க்கை அடிப்படையில் பண்ணக்கூடாது அருளியலை சார்ந்து அறச் செயல்கள் நிகழணும் அதுதான் முக்கியம் அதை தான் இங்கே பகவான் சொல்கிறார் தொடர்ந்து நாம் நாளைக்கு படிப்போம் சக்தா கர்மணிய வித்வாசா யா குவந்தி பாரத குறியாத் வித்வாம் தாசா சிக்கேருஷுர்லோக சங்கிரகம்